பாடம் முப்பத்தி தொழுகையின் நேரம் வந்ததும் தேடுதல் சுமுக தொழுகையின் நேரம் வந்ததும் தண்ணீர் தேடப்பட்டது தண்ணீர் கிடைக்கவில்லை அப்போது தயமமுடைய வசனம் இறங்கியது என ஆய்ச்ச அருங்கில்லாகவும் அவர்கள் கூறினார்கள்